வணக்கம் அக்டோபர் 22 இரண்டு இரண்டாயிரத்தி நட்டினியின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக ஈரோடு எஸ் செந்தில்குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று உலகின் மிக நீலமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை அட்டல் சுரங்க பாதையாகும் இது சமீபத்தில் இந்தியாவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இரண்டு பெண்கள் குறித்த நான்காவது உலக மாநாடு சீன தலைநகர் பெய்ஜிங் நகரில் நடைபெற்றது மூன்று ஸ்வச் சுந்தர் சமுதாயிக் சௌச்சல்யா என்ற பிரச்சாரத்தின் கீழ் மாவட்டத்திற்கான விருதை பெற்ற மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டமாகும் இனி இன்றைய பொது அறிவுக்குவியல் கேள்விகள் ஒன்று சுனிதி என்ற ஒரு முன்னெடுப்பானது சமீபத்தில் யாரால் தொடங்கப்பட்டது இரண்டு உலகின் முதல் சிறுகோள் சுரங்க இயந்திர மனிதன் எந்த நாளால் உருவாக்கப்படவிருக்கின்றது மூன்று சாந்திஸ்வரூப் பட்நாகர் பரிசானது எந்த அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது இன்று கேட்கப்பட்ட பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகளுக்கான விடைகளை நாளை மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே